ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இந்த எக்கட்டான சூழ்நிலையில் அபரகர்மாவை எப்படி செய்யணும் என்கிறத தர்மசாஸ்திரம் சொல்கிற வழியிலே பார்த்துன்னு வரோம் ஜாதிகள் பதினோரு நாள் காரியத்தை செய்து முடித்து நிறுத்தி கொண்டால் அவர்களுக்கு தினப்படி செய்யக்கூடியதான பூஜையிலேயோ அமாவாசை முதலிய தர்ப்பணங்களிலோ அதிகாரம் வந்துடும் ஆனால் நாந்தீஸ்ராத்தம் முதலியவைகளிலே அவர்களுக்கு அதிகாரம் வராது இந்த சபிண்டீகரணம் ஆகிற வரையிலும் சபிண்டீகரணம் அகிருவா சுப கர்மகிருது த்ருவம் பிராப்னோதி நரக்கம் சபிண்டானாம் மிருத கிரமாத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு அதாவது இந்த சபிண்டீகரண ஸ்ராத்தம் என்கிற ஸ்ராத்தம் நம்முடைய ஜாத்திகளில் ஒருவருக்கு ஆகலை அது ஆகிற வரையிலும் நாம் முகூர்த்தங்களோ நாந்தீஸ்ராத்தங்கள் செய்யும்படியாகவோ கூடாது சபிண்டீகரணம் அகிருத்வா சுபகர்ம கருது அப்படின்னு நாந்தீஸ்ராத்தம் முதலிய ஸ்ராத்தங்களில் நமக்கு அதிகாரம் வராது பத்து நாள் தீட்டு காத்து தர்ப்பணம் செய்தாச்சே அப்படின்னு யார் அதை செய்யறானோ துவம் பிராப்னோதி நரக்கம் சபிண்டானாம் மிருதோக்கிரமாத் இவனுக்கு கண்டிப்பாக நரக்கம்தான் கிடைக்கும் என்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஆகையினாலே சபிண்டானாம் வினா புத்தகா பித்திருஜம் நச்சாசிரயேத் ந பார்வணம் குருவன்ன லபதே பலம் அவர்கள் தாயார் தகப்பனார்களை உத்தேசித்து வரக்கூடியதான ஸ்ராத்தங்களை செய்யலாம் தர்ப்பணங்களை செய்யலாமே தவிர நாந்தி போன்ற சுபகர்மாக்கள் செய்ய முடியாது பையனுக்கு இன்னும் பொறுப்பு அதிகம் இந்த விஷயத்தில் அதாவது மூத்த பையனுக்கு தான் சோதகும்பம் மாசிக்கம் சபிண்டீகரணம் இவைகளில் மூத்த பையனுக்கு தான் அதிகாரம் இளையவனுக்கு அதில் அதிகாரம் கிடையாது ஆகையினாலே மூத்த பையன் எப்போ இங்கே வரானோ இளைய பையன் இங்கே கர்மா கூட பதினோரு நாள் காரியம் செய்து நிறுத்திக்கணும் மூத்த பையன் எப்போ வரானோ வந்தவுடனே இந்த கர்மாவை ஆரம்பித்து செய்யணும் இந்த கர்மா முதல் இரண்டு நாள்லேருந்தே சரியாக செய்யப்படலை அப்படின்னா அந்த தர்பசம்ஸ்காரம் செய்து அதிலேருந்தே அவன் தீட்டு காத்து செய்யணும் மூத்த பையன் இல்லை இளையவன் இங்கு செய்துட்டான் பதினோரு நாள் காரியம் செய்துட்டான் அப்படின்னா அப்போது மூத்தவன் இங்கு வந்து அந்த உதகதானத்தை செய்து சபிண்டீகரணத்தை செய்துடலாம் ஆனால் எப்போதும் மூத்தவனுக்கு தான் இதில் அதிகாரம் சபிண்டீகரணத்தில் சில இடங்களில் மாத்திரம் இளையவன் செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் காண்பிச்சிருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே மூத்தவனால் வர முடியும்னு தெரியல அப்படின்னா அப்போது இளையவன் அந்த சபிண்டீகரணத்தை செய்துலாம் ஏன்னா அவனுக்கு குழந்த பிறந்தால் நாந்தி செய்யும்படியாக வரும் அப்படிங்கிறதுனாலே அவன் சபிண்டீகரணம் செய்துடலாம் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் மூத்தவன் வருவான் என்கிற நிலையிலேயோ அல்லது மூத்த பையன் பிரம்மச்சாரியாக இருக்கான் அல்லது அவனுடைய மனைவி காலமாகி விதுரனாக இருக்கான் அப்படின்னா அப்போ, அந்த சபிண்டீகரண ஸ்ராத்தம் என்கிற ஒரு கர்மாவில் மாத்திரம்தான் இளையவனுக்கு அதிகாரமே தவிர இந்த மாசிக்கங்களில் சோத கும்பங்கள்லாம் இளையவன் செய்யக்கூடாது மூத்தவன்தான் செய்யணும் ஔபாசனம் என்கிற அக்னி தான் முதல்ல அப்படிங்கிறதுனால ஔபாசனம் எந்த பையனுக்கு இருக்கோ அவனுடைய அக்னியிலே சபிண்டீகரணமானது நடக்கணும் அப்படிங்கிறதுனாலே இளையவன் செய்யலாம் ஆனால் அதற்கு முன்னாடி பின்னாடி உள்ள மாசிக்கங்கள் சோதகம்பம் இதிலெல்லாம் மூத்தவனுக்கு தான் அதிகாரம் அப்படி இளையவன் அது வரையிலும் செய்திருக்கான்னா அவன் வந்து உதகதானம் செய்து சபிண்டீகரணத்தை செய்துடலான் மூத்த பையன் இல்லை இங்கே ஒரே பையனாக இருக்கான் இங்கே ஒன்றுமே சரியாக நடக்கலைன்னா இங்கு வந்ததும் பதினோரு நாள் காரியத்தையும் செய்து பிறகு அவன் வந்ததும் எத்தனை மாசிக்கங்கள் விட்டு போச்சோ அத்தனை மாசிக்கங்களையும் ஏகோதிஷ்டமாக செய்து பிறகு சபிண்டீகரணத்தை செய்யணும் முதல்ல இரண்டு நாள் காரியம் சரியான முறையில் செய்யப்பட்டாச்சு அப்படின்னா மூத்தவன் வந்ததும் மூன்று நாளில் அந்த காரியம் செய்யப்படலாம் இது விஷயமாக தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அஸ்தி சஞ்சயனாதோர்தம் விச்சிண்ணே தர்ப்பணாதிக்கே ஆரப்தே எதி பித்திரோஷ் புனசங்கிபியதே திரியஹாத் முதல் இரண்டு நாள் காரியம் மந்திரம் சொல்லி சரியான முறையில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போது வந்ததும் மூன்று நாளில் இந்த கர்மாவை செய்து முடிக்கணும் முதல் இரண்டு நாள் சரியாக செய்யப்படல்ல அப்படின்னா புனசம்ஸ்காரமர்ஹதி அப்படின்னு மந்திரம் வினா துய்தம் பிரேத்தம் தசிய புன்கிரியா மந்திரசம்ஸ்காரயுக்த ந குறியாத் தகனம் புனா மந்திரம் சொல்லி சரியான முறையில் நாள் காரியங்கள் நடந்திருக்குன்னா மூன்று நாள்ல மூத்தவன் வந்ததும் செய்யணும் முதல் இரண்டு நாள் காரியம் மந்திரம் சொல்லி செய்யப்படல்ல சரியான முறையில் செய்யப்படல்ல அப்படின்னா திருப்பி புனசம்ஸ்காரம் தர்ப்பசம்ஸ்காரத்திலிருந்து ஆரம்பித்து மூத்தவன் செய்யணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது இதெல்லாம் வாத்தியார் ஆத்து வாத்தியார்ட்ட கலந்து பேசி நாம் இதை சரியான முறையில் நன்றாக தெரிந்து கொண்டு செய்தனோம் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சிக்க வேண்டியதான விஷயம் ஓரளவுக்கு மேலே நாம் இந்த விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணினால் நமக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிடும் ஆகையினாலே தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் அதை ஒரு மாதிரியாக படித்து ஞாபகம் வச்சுருப்பா அவர்களுக்கு முன்னர் நடந்தவைகள் தெரியும் முன்னாடி இது போல நடந்திருக்கு என்கிற விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடியதான சட்டங்களையும் மனதில் வைத்து அவர்கள் சொல்லுவார் அதன்படி செய்யணும் இதெல்லாம் ஆத்து வாத்தியாரிடத்திலே சொன்னால் அவர் விஷயம் தெரிந்தவரிடத்திலே கலந்து பேசி நமக்கு சொல்லுவார் அதுபோல் இதை செய்யணும் வாத்தியார் சொன்னார் என்று இன்னொருவர் மேலே பழியை போட்டு முன்ன பின்ன செய்து முடிக்கிறது என்கிறது கூடாது ஆகையினால இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து செய்தால்தான் நமக்கும் அது நன்மையை கொடுக்கும் நம் குழந்தைகளுக்கும் நாம் சேர்த்து வைக்கக்கூடியதான சொத்து இதுதான் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் ஜாகிரதையாக செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப எச்சரிக்கை பண்ணியிருக்கு இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து முறையாக செய்யணும் எப்படி செய்தால் என்ன அல்லது இது கலிகாலம் இப்படியெல்லாம் நாம் வாய்க்கு வந்ததை சொல்லிக்கொண்டோ அப்படி செய்தால் அப்படி செய்வதனாலே தான் நம் நம்மளால் ஒரு மருந்தை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயானது நம்மை இப்படி போட்டு அமைக்கி பிடிச்சுட்டுருக்கு இது மாதிரி வியாதி ஏன் வருது ஒரு வியாதி வந்தால் அதற்கான மருந்தும் நமக்கு தென்படும் நாம் செய்யக்கூடியதான புண்ணியகர்மாக்கள் நமக்கு மருந்தை காண்பிக்கும் இதையெல்லாம் நாம் முறையாக செய்யப்படாவிடில் அதற்கு மருந்து இருந்தும் நம் கண்ணில் படாது கண்ணில் பட்டாலும் நம்மால் அதை பயன்படுத்த முடியாது அந்த நிலையில்தான் நாம் இன்று வந்து நிற்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த கர்மாக்கள் எல்லாம் சரியாக செய்யப்படணும் இதுதான் அடிப்படையான காரணங்கள் இந்த கர்மாக்கள் எல்லாம் முறையாக செய்யப்படாவிடில் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அநாதஜாக போகும்படியாக ஆகும் இந்த கர்மாக்கள் எல்லாம் முறையாக செய்திருந்தால் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும் அவனுக்கு சரியான முறையில் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கும் இதுதான் இந்த கர்மாக்களுடைய பலனானது நமக்கு காண்பிக்கக்கூடியதான விஷயம் இதையெல்லாம் நாம் நன்றாக மனதில் வச்சுண்டு இந்த கர்மாக்களை செய்துடனும் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்